ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தொலைக்காட்சியா தொல்லை காட்சியா டிவி ஆர் டிவி வாசிக்க வேண்டிய பகுதி பிரசங்கி இரண்டாமத்தியாயம் முதல் 10 வசனங்கள் நான் என் உள்ளத்திலே சொல்லிக்கொண்டது என்னவென்றால் வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன் இன்பத்தை அனுபவியென்றேன் இதோ இதுவும் மாயையாயிருந்தது நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும் சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன் வானத்தின் கீழ் மனு உயிரோடு இருக்கும் நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது இன்னது என்று அறியும் என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக்கொண்டிருக்கும் நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன் நான் பெரிய வேலைகளை செய்தேன் எனக்காக வீடுகளை கட்டினேன் திராட்சத் தோட்டங்களை நாட்டினேன் எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனிவிருட்சங்களையும் நாட்டினேன் மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர்ப்பாய்ச்சிகிறதற்கு குளங்களை உண்டு பண்ணினேன் வேலைக்காரரையும் சம்பாதித்தேன் வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள் எனக்கும் முன் எரிசிலமில் இருந்த எல்லாரையும் பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரளான ஆஸ்திகள் எனக்கு இருந்தன வெள்ளியையும் பொன்னையும் இராஜ சம்பத்தையும் மாகாணங்களிலுள்ள பொருட்களையும் சேகரித்தேன் சங்கீதக்காரரையும் சங்கீத மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன் எனக்கு முன் எரிசேலமில் இருந்து எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பன்னனும் ஆனேன் என் ஞானமும் என்னோட கூட இருந்தது என் கண்கள் இச்சித்தவைகளில் ஒன்றையும் நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை என் இதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தையும் நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை நான் செய்த முயற்சிகளில் எல்லாம் என் மனம் மகிழ்ச்சி கொண்டிருந்தது இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு வந்த பலன் இன்றைய மனப்பாட வசனம் ரெண்டு திமோத்தையே இரண்டாம் அதிகாரம் 22 ரெண்டாம் வசனம் நீ இள இச்சைகளை விட்டு ஓடிவிடு ஃப்ளீ யூத்ஃபுல் லஸ் நான் வாலிபர்களுக்கு பேசும் பொழுது பொதுவாக இதுதான் உங்களுடைய விக்டோரி சைன் என்று சொல்லுவேன் செகண்ட் திமோத்தே செகண்ட் சாப்டர் டுவெண்ட்டி செகண்ட் இரண்டு திமுத்தி இரண்டாமத்தி ஆயம் இருபத்தி வசனம் ஃப்ளீ யூத்ஃபுல் நீ இளவயதின் இச்சைகளை விட்டு ஓடிவிடு இன்றைய விஞ்ஞான யுகத்தின் ஒரு மயில்கல் தான் டெலிவிஷன் என்பது இதன் புரட்சியை யாருமே மறுக்க முடியாது வீடுகள் தெருக்கள் பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்களில் மக்களை அப்படியே கவர்ந்து இழுக்கும் இந்த பெட்டிக்கு நிகரே கிடையாது இதன் மூலம் கிறிஸ்துவின் நற்செய்தியும் ஒளிபரப்பப்படுகிறது ஆனால் அதே வேளையில் இதை ஒரு விக்கிரகம் என்றும் வீட்டிற்குள்ளே புகுந்து விட்ட சினிமா தியேட்டர் திரையரங்கு என்றும் கண்டனம் செய்வாரும் உண்டு டிவி பார்க்கலாமா பார்க்க கூடாதா என்பது பலர் மனதிலே எழுகிற ஒரு கேள்வி நான் மாணவனாயிருந்த பொழுது வானொலி பெட்டியையே சில பிரசிங்குமாறு கண்டனம் செய்தார்கள் அதாவது ரேடியோ ஆனால் நாளடைவில் ஏறத்தாழ எல்லாருமே ஒரு டிரான்சிஸ்டர் வைக்க ஆரம்பித்து விட்டதால் அது அங்கீகரிக்கப்பட்டு விட்டது நச்செய்தி பணிக்கு அது இப்பொழுது எவ்வளவாய் பயன்படுகிறது என்று நாம் எல்லாரும் அறிவோம் டெலிவிஷனும் அப்படித்தான் ஆகிவிட்டது டெலிவிஷன் இன்று ஒரு ஆடம்பர பொருளாகிராமல் அத்தியாவசிய பொருளாகிவிட்டது டெலிவிஷன் இஸ் நோ மோர் லக்ஸரி இட்ஹஸ் பிகம் உலகின் எந்த மூலையிலும் நடக்கும் நிகழ்வுகளை அதே நொடியில் நாம் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு நாம் பார்க்கலாம் செய்திகள் சர்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள் பறவைகள் விலங்குகள் ஆராய்ச்சி விளையாட்டு இப்படி பலவற்றை நாம் தொலைக்காட்சியில் பார்க்கிறோம் இந்த தினசரி தியானமே நாளொருமேனே என்கிற தினசரி தியானமே டிவி மூலமாகத்தான் உங்களுக்கு வருகிறது ஆனால் நாம் கவனமாக வேண்டிய ஒரு காரியம் உண்டு விஞ்ஞான வளர்ச்சியானது மனிதரது நலனுக்காய் பயன்படும் அதே வேளையில் பிசாசானவன் அதையே மனிதனை கெடுக்கவும் அழிக்கவும் பயன்படுத்துவான் இயேசு சொன்னார் பிசாசானவன் அவன் திருடனாயிருக்கிறபடியா அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறான் நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் படமும் வருகிறேன் என்று சொன்னான் டிவியை பற்றி நினைக்கும் பொழுதெல்லாம் இதை நாம் எப்பொழுதும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் நல்ல காரியம் வழியாக பிசாசு நம்மை திருட நம்மை தொலைக்க நம்மை முடிவிலே அழிக்க, மிகவும் தொந்திரமாக அவன் வேலை செய்வான் நமது அறிவை குறிப்பாக சிறுவரின் சிந்தனா சக்தியை வளர்க்கக்கூடிய நல்ல போதனை கலாச்சார நிகழ்ச்சிகளெல்லாம் உண்டு உண்மைதான் அதே வேளையில் போதிய சென்சார் இல்லாததால் ஆபாசத்திற்கும் குறைவில்லை சமீபத்தில் நடந்த ஒரு கருத்து கணிப்பில் ஒருவர் எப்படி இறக்கிறார் என்று சிறுவர்களிடம் கேட்டபொழுது துப்பாக்கியால் சுடப்படுவார் அல்லது விபத்துகளில் சாவார் என்று சொன்னார்களாம் இயற்கை மரணங்கள் சிறுவர்களுக்கு தெரியாத அளவு டெலிவிஷன் அவர்களை பாதித்து தேவ ஊழியன் ரவிசக்கரியாஸ் அவர்கள் டெலிவிஷனை பற்றி எழுதும் பொழுது ஒரு நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதையை சொன்னார் ஒரு தவளையை பிடித்து கொதிக்கிற தண்ணீரிலே போட்டால் அது உடனே கொதித்து வெளியே வந்து விடுமா ஆனால் ஒரு குளிர்ந்த தண்ணீர் உள்ள பாத்திரத்திலே தவளையை போட்டு கொஞ்ச கொஞ்சமாக அதை சூடேற்ற நான் தவளை சொல்லுமா இப்போ நன்றாக வெது வெதுப்பாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் தானே சூடு வந்திருக்கிறது என்று சொல்லி அப்படியே அது சூட்டை கூட்ட கூட்ட கூட்ட அது வெளியே குதிக்காதான் உள்ளே இருந்து அது அப்படியே சொத்து இதுதான் டெலிவிஷன் செய்கிற காரியம் கவனமாக இராவிட்டால் நாமும் அவ்விதமான ஒரு முடிவு நம்முடைய ஆன்மீக வாழ்வைக்கு முக்கியமாக ஏற்படும் என்பதிலே சந்தேகமே கிடையாது டெலிவிஷன் நமது நேரத்தை திருடுகிறது எனவே ஒழுங்கும் தன்னடக்கமும் தான் டெலிவிஷனின் தீங்குகளிலிருந்து நம்மை காப்பாற்றும் தொலைக்காட்சி பெட்டியில் தொலைந்து விட்டால் அது தொல்லைக்காட்சியாகிவிடும் கவனம் நாம் கடவுளுடன் செலவிடும் நேரத்தை தொலைக்காட்சி பெட்டி எடுக்கக்கூடாது டிவி நமக்கு உதவியாக இருக்க தவிர நாம் டிவிக்கு அடிமையாகிவிடக்கூடாது தொலைக்காட்சி பெட்டியை எப்பொழுது ஆஃப் பண்ண வேண்டுமென்று தெரிந்தவர்கள்தான் அதை ஆன் செய்யலாம் Only if you know when to switch off the TV, you can switch it on, not otherwise. குறிப்பாக குடும்பமாக உட்கார்ந்து நாம் கலந்துள்ளவும் நேரம் சாப்பிடுகிற நேரம் இப்படிப்பட்ட வேலைகளிலெல்லாம் கட்டாயமாக டெலிவிஷனை நாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட வேண்டும் ஒருவர் எவ்விதமாக ஜெபித்தார் அதை நான் இந்த புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன் உலகிற்கு ஒளியானவரே ஒளியின் தூதன் போல் வந்து எங்களை ஏமாற்ற முயலும் சாத்தானை அடையாளம் காண எங்கள் மனக்கண்களை திறந்தரிடும் மறுபடி வாசிக்கிறேன் உலகிற்கு ஒளியானவரே ஒளியின் தூதன் போல் வந்து எங்களை ஏமாற்ற முயலும் சாத்தானை அடையாளம் காண எங்கள் மனக்கண்களை திறந்துவிடும் நீ இள நீச்சைகளை விட்டு ஓடிவிடு எங்கள் மகாபரிய தேவனே ஆசிர்வாதங்களை கொடுத்து ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு ஆபத்துக்களாக மாற வாய்ப்பு உண்டு என்றும் எச்சரிக்கிறவராக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் தன்னுடைய கண்களும் தன்னுடைய மனதும் விரும்பிய எதையும் மறுக்காத ஒரு சாலமோனினுடைய முடிவு எவ்வளவு பயங்கரமாகிவிட்டதாண்டுபுரன் இன்றைக்கும் கர்த்தாவே எப்படியாவது எங்களுடைய மனதை கொள்ளை கொள்ள வேண்டும் என்று சொல்லி அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸும் திரையுலகு காரிய திரையுலகிலே உள்ள எல்லா ஆண்டவரே வியாபார நோக்குள்ள திட்டங்களும் நிகழ்ச்சிகளும் எங்களை எவ்வளவாய் சதிவைத்து திட்டம் போட்டு தந்திரமாக தங்கள் வலைக்குள்ளே இழுக்கிறார்கள் என்பதை கவனமாய் கவனித்து அவற்றிற்கு விலகி ஓடி ஜீன் தப்ப நாங்கள் பிழைத்துக் கொள்ள கத்தாவே நீர் எங்களுக்கு ஞானமுள்ள மனக்கண்களை தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஏமாந்து விடாதபடி ஏமாந்து விட்டோம் என்று சொல்லி நாங்கள் உணர்கிற வேளையிலே அது பிந்திப்போகும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எங்கள் யாருக்கும் ஏற்பட வேண்டாம் ஆண்டவரே குறிப்பாக எங்களுடைய பிள்ளைகள் இளைஞர் அவர்களுக்காக நான் செபிக்கிறேன் பெற்றோர் சொல்வதற்கு கீழ்ப்படிந்து தேவையற்ற நேரங்களிலே கர்த்தாவே இந்த தொலைக்காட்சி பெட்டிக்கு முன்னால் உட்காரும் அவர்களுடைய அடிமை பழக்கம் வேண்டாம் என்று சொல்லி அவர்கள் உதறி எழும்பி கர்த்தாவே ஆக்கபூர்வமான சில நல்ல காரியங்களை செய்ய படிப்பிலும் வேத வாசிப்பிலும் தியானத்திலும் விளையாட்டிலும் வேலைகளிலும் பிறருக்கு உதவுதலிலும் இப்படிப்பட்ட ஆக்கபூர்வமான வேலைகளை அவர்கள் அதிகமாக செய்ய கத்தர் அவர்களுக்கு நீர் கற்றுத்தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் எங்களோடு நீர் பேசியதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் உங்களுடைய எச்சரிப்பின் சத்தத்தை அல்ல தட்டி விடாதபடி கவனமாயிருக்க நீர் எங்களுக்கு உதவி தாரோம் ஏசு கிறிஸ்துவின் ஆமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமே